அப்துல்லாஹிபின் மீது அல்லாஹ் கடமையாக்கிய வயது முதிர்ந்து என் தந்தைக்கு ஏற்பட்டு விட்டது வாகனத்தில் கூட அவரால் உட்கார முடியாது அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று ஒரு பெண் கேட்டார் அதற்கு ஆம் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று முஸ்லிம் ஒன்று மூன்று மூன்று நான்கு